மித்திரபாவே நேய் கோஷோய் தயத்து சட்டாமல் அகர்ஷித்தம் பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் விபீஷணனை ரட்சித்தான் தன் பகைவனான ராவணனுடைய தம்பியாகவே இருப்பினும் ராமனிடத்தில் சரணம்னு கூறியபடியால் விபீஷணனையும் ராமன் ஏற்றுக்கொண்டான் அப்போது ராமன் சொல்லிய ஸ்லோகம் இது மித்திர பாவேன சம்பிராப்தம் உண்மையாக என்னிடத்தில் நண்பன் என்று வரவேண்டாம் காலில் விட வேண்டாம் மித்திரங்கிற போர்வையில் நண்பன்கிற வேஷமிட்டுக் கொண்டு வந்தால் கூட போதும் நெஜேயம் ஒரு நாளும் அவனை கைவிட்டு விட மாட்டேன் தோஷோ எஜ்ஜபி தத்யசியாது அவன் பல குற்றங்களோடையே வந்தாலும் அவன ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படி ஒருவேளை காலிலே விழுந்தவனை நான் கைவிட்டு விடுவேனானால் சதாமேதது அதர்ஷிதம் சாந்தோர்களான வசிஷ்டர் போன்றவர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள் சுக்ரிவா நீ விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று வாதாடுகிறாய் அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை விபீஷணனை கண்டிப்பாக நாம் கொள்ள வேணும் அதற்கு எத்தனையோ காரணங்களை நான் கூறலாம் ஆனாலும் முக்கியமான ஒன்ன சொல்றேன் ஒருவேளை காலில் விழுந்த விபீஷனை நான் காப்பாற்றாமல் போய் அவனை தள்ளிவிட்டு நாம் எலங்கிக்கு சென்று போரிட்டு சீதையை முழித்துக் கொண்டு திரும்ப அயோத்தி பட்டணத்துக்கு சென்று பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டரின் நாள் குறித்து அப்போது கேட்பார் ராமா காட்டில் என்னென்ன நிகழ்ந்தது சீதையை எடுத்து போனார்களாமே எப்படி முழ்த்தாய் ஆரோ விபீஷணன் அதை ஏற்று நானும் விபீஷணன் நம்மிடத்துல சேத்துக்களை தள்ளுட்டேன் அப்படின்னு வசிஷ்டரிடத்தில் சொல்லுவேன் அப்ப வசிஷ்டர் பதில் சொல்லுவார் இஷ்வாக்குலத்தில் பிறந்து தசரகனுக்கு மகனாக பிறந்து காலில் விழுவனை காப்பாற்ற தெரியாமல் இருந்தாயா ராமா இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன் மேலும் பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு போ இப்ப உனக்கு பட்டன் இல்லை என்று வசிஷ்டர் சொன்னாலும் சொல்லுவார் சுப்ரிவா நான் இன்னொரு பதினாலு வருஷம் காட்டுக்கு போறதா இல்லை வசிஷ்டர் இடத்துல சுடு சொல் ஆகையால் பாகைவனே வந்தாலும் நான் காப்பாற்றித்தான் தீருவேன் என்ன ராமன் உறுதியாக கூறுவது ரொம்ப ஆச்சரிய சரித்திரம் அந்த விஷயத்தை தான் இப்ப நாம விதுர திருத்தராஷ்ட நடத்தில எடுத்துரைப்பதை காண்கிறோம் நண்பனை காக்க வேண்டும் உண்மை நண்பர்களை மட்டுமல்ல நம்முடைய பகைவர்களையும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் முடிந்தால் காக்க வேண்டும் அல்ல நம் விட்டாவது பகைவனை காத்துத்தான் தீர வேண்டும் ஏன் உயிரை விட்டே பகைவனை காக்க வேண்டும் யாரும் பகைவர்கள்ங்கிறதுக்காக எள்ளி நடையாடுவதோ கொலை செய்வதோ இதை போன்றதை செய்யாமல் இன்னா செய்து அவர் நாண நன் செய்து விடல் என்று பகைவனையும் காத்து தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேணும் சொல்லுட்டு பகைவனையே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேனா ஆனா ராஜன் என்னென்ன செய்கிறாய் தம்பு பிள்ளைகளை கூட காப்பாற்ற மாட்டேங்கிற இல்லாத ராஜ்யத்தை கூட கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு ஆனா அவர்களுக்கு உரிமை இருக்கும் அரசை கூட அவர்களுக்கு பங்கு கொடுக்க அரச முழு வாழ்த்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர்கள் பங்க கூட கொடுக்க மறக்கிறாய் அப்ப தர்மம் எங்க இருக்கு நீ எவ்வளவு நீ மீண்டு வர போகிறாய் காலில் விழுந்தவர்களை காப்பாற்று இன்னும் பாண்டவர்கள் உங்கள்கிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறார்கள் உன்னை பெரியப்பா பெரியப்பான்னு எவ்வளவு தூரம் கொண்டாடுகிறார்கள் நீ இத்தனை தூரம் அவர்களுக்கு தீங்கு செய்திருக்கிறாய் ஆனாலும் தர்மபுத்திரன் மரியாதை மாறாமல் இருக்கிறான் அப்படி இருக்கிறச்சே அந்த காட்டில் வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் அப்படி நினைச்சா கூட காப்பாத்திருக்கணும் உங்ககிட்ட இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்காக கூட நல்லது பண்ணிருக்கணும் இது எதையுமே ஏற்காமல் இருந்தால் அப்ப தர்மத்துக்கு விரோதமாக போகிறாய் இது இத்தனைக்கு யாது காரணம் லோபம் பேராசை காரணம் புத்திர பாசங்கிற காமம் காரணம் பாண்டவர்களிடத்துல உனக்கு ஏற்பட்டு இருக்கிற கோபம் காரணம் இல்ல இல்ல திருத்தராட்டா உன் பேரிலேயே உனக்கு கோபம் நீ ஏதோ ஓர் அங்க குறைவாக இருக்கலாம் அது ஒரு விஷயமே இல்லை எத்தனையோ பேர் குறவுற்றவர்களா இருக்கலாம் மனசால நிறைவானவர்களா இருக்கணும் வாழ்க்கையில பக்தி இருந்துச்சுன்னா மத்த எந்த குறையும் அது சமாதானப்படுத்திடுறது அது உனக்கு இருந்திருந்தால் மத்த எந்த குறையும் கணிசிச்சிருக்க வேண்டாம் ஆனா உன்னை கண்டு நீயே கோபப்படுகிறாய் உன் பிள்ளையினிடத்திலேயே காமத்துக்கு வசப்பட்டாய் டத்திலே பேராசைப்படுகிறாய் ஏற்கனவே சொன்னேன் காமமோ குரோதமோ லோபமோ மூணும் நரகப்பட்டனத்தின் வாசல்கள் திறந்து வச்சுருக்கே வேண்டாம் திரு தவறான வழிக்கு போகாது என்று தான் உபதேசத்து கொண்டு வருகிறார் இப்ப நாம அடுத்த மூனை பார்க்க வேண்டும் பக்தன் வாதினம் பிராப்தானு விஷமேபி ந சந்தீ நேதான் சரணம் பிராப்தானு இந்த மூவரையும் எந்த கட்டகாலத்தையும் கைவிட்டு விடுவது கூடாது விஷமேபி ந சந்தியஜேது இவனை எந்த துர்தஷ வந்தாலும் விட்டுடக்கூடாது யாரே பக்தன் தன்னை யார் ஆச்சரியத்திருக்கானோ தனக்கு பக்தன் யாரோ அவனை கைவிட்டு கூடாது பஜமானம் தனக்கு யார் வேலை செய்யற வேலைக்காரனோ அவனை எக்காரணம் கொண்டு கைவிடக்கூடாது தவாஸ்மீதினம் நான் உனக்குறிட்டேன்னு சொல்லிக்கொண்டு அவன் ரணாகத்தனோ அவனையும் விட்டுவிடக்கூடா அப்ப பக்தனை விட்டுடக்கூடாது வேலைக்காரனை விட்டுடக்கூடாது நாமே எல்லாம் சரணடைந்திருக்கிறானே அவனை விட்டுவிடக்கூடாது இந்த மூவரையும் எந்த துர்த காலத்திலையும் விடக்கூடாதுங்கிறார் பக்தனை விடக்கூடாதன்னா அதனாலதான் பெருமானுக்கு பக்தலன் பக்த பராதீனன் ஆஸ்ரத வட்சலன் ஆஸ்ரித பராதீனன் என்று பெயர் சாஸ்திரம் அத்தனையும் பகவான் ஆருக்கும் அடங்காதவன் சொல்லும் ஆனா ஆழ்வாராச்சாரியர்கள் அப்படி அல்ல பெருமான் தன் பக்தர்களுக்கு அடங்கியவனே தன் பக்தனை ஒரு நாளும் பெருமாள் விட்டே கொடுக்க மாட்டார் ஒரு ரெண்டு இடம் மட்டும் தெரிவிக்கிறேனே எப்படி விட்டு கொடுக்காம இருந்திருக்காரு பாருங்க அம்பரீஷன் சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர் ஏகாதசி முழுக்க உபவாசம் இருப்பார் துவாதிசன்னைக்கு கார்த்தாலே பாலனத்தை முடிச்சு துவாசி விரத்தத்தை முடிச்சிருவார் அன்னைக்கு அப்படித்தான் கார்த்தாலே எட்டு மணி ஆக போறது அந்த சமயம் பார்த்து துர்வாசா வந்தார் இந்த அம்பரீஷன் வேற யாரும் அல்ல இந்த சரித்திரம் எல்லாம் பாகவதத்துல வரும் ராமனுக்கு முன் தோன்றிய அரசன் ராமனுடைய குலம் யுக்வாசுவம்சன் அதிலேயே பிறந்தவர் தான் அம்பரீஷ் மகாராஜா பரமபாகவதம பக்தன் அப்படி இருக்கிறதுனாலே பெருமாள் அவன்கிட்ட தன்னுடைய சக்கராயுதத்தையே விட்டு வச்சிருக்கார் அவன் எப்பவும் சக்கராயுதம் தான் இருக்குமா துர்வாசர் வந்தார் நான் போய் தீர்ச்சமாட்டிட்டு வரேன் நீராடி விட்டு வந்து ஒன்றாக உணவு இருந்தலாம் எனக்கு உணவு பட சுட்டு நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் போனார் போனார் மணி ஆயிண்டே இருக்கு துவாதசி பாரணத்தை முடிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு துருவாசரை காணும் அம்பரீஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கோச்சுக்கு போறார் வந்த விருந்தாலே யோசிச்சுட்டு சாப்பிடலாமா மேலும் வந்துருக்கிறோம் வெறும் கோபக்காரர் வேற சாப்பிடாத இருந்துட்டா துவாதசி பாரணத்தை நேரத்தோட பண்ணாதான் ஏகாதசி விரதத்தை முடிச்சதாகும் இல்லைன்னா விரதமே கட்டுப்போகும் என்ன பண்ணலாம் யோசித்தார் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார் தண்ணீரை குடித்து முடிச்சு விட்டார் தண்ணீரை சாப்பிட்டதா கணக்காகாது ஆனா எதையோ சாப்பிட்டதா கணக்காகிடும் சோறு உண்ள்ளையோ இல்லையோ துருவாசர்கிட்ட தப்பு சொல்லலாம் எதையோ சாப்பிட்டாரோ இல்லையோ அப்ப துவசீவிரத்த முடிஞ்சு போய்டும் இப்படின்னு இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம முடிவெடுத்து சாப்பிட்டுட்டார் துர்வாசர் வந்தார் எதையோ இவன் சாப்பிட்டு இருக்கான்னு நினைச்சுன்னு கோவப்பட்டு பிடி சாப்பம் கையை உயர்த்தினார் இவர் ஆறு நம்ம பக்தனுக்கு சாப்பம் கொடுக்கறது சக்கரதாவார் கோபம் கொடுத்து ஓட ஓட துர்வாசரை வளர்த்தினார் நேர கைலாசத்துக்கு போனார் சிவன் கையை விருச்சுட்டார் சத்தியலோகத்துக்கு போனார் பிரம்மா கையை விட்டார் விட்டுலோகத்துக்கே போனார் பெருமாளையே பிரார்த்தித்தார் இவங்கிட்டேருந்து இந்த சக்கரத்திலேருந்து அம்பரீஷன் நிலத்திலேருந்து நான் காப்பாற்று பெருமாள் சொன்னார் அகம் து நான் பக்தர்களுக்கு அதீனப்பட்டவன் எனக்குன்னு எந்த நலன்களும் கிடையாது பக்தன் என்ன சொல்றானோ அதைத்தான் நான் செய்வேன் நான் பக்தர்களுக்கு அடிமப்பட்டவன் ஆனாலும் எங்கிட்ட நீர் காப்பாத்துறதுக்கு வரவே வேண்டாம் செய்யும் திரும்ப அதே அம்பரீஷன் காலில் போய் மன்றாடும் அவன் மன்னித்தால் தான் உண்டு அதே போல துருவாசர் போய் பண்ணினார் அம்பரீஷன் சக்கராயுதத்தை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் விடுதலை பெற்றுக் கொடுத்தான் சரித்திரம் அப்ப பெருமாள் பக்தர்களுக்கு அடங்கியவர் பெருமாள் உதாரணம் எப்படி நல்ல குலப்பெண்ட் நல்ல பண்புடைய பெண்டிர்கள் மனைவிமார்கள் எல்லாம் தங்கள் குணத்தாலே பண்பாலே தங்கள் தங்கள் கணவனை தங்கள் முண்டானைக்குள்ளே முடித்து வைத்துக் கொண்டிருப்பார்களோ அதே என் பக்தர்கள் என்னை தங்களுக்குள் முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆச்சரிய உதாரணத்தோட சொல்லிவிட்டார் ஆனா ஒண்ணு வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற அடிமையா இருக்க மாட்டா சொல்லுங்க அடிமைதான் கைவிட மாட்டார் தங்கிட்ட வேலை பார்க்கிறவாள் அவர் விட்டே கொடுக்க மாட்டார் ராமானுஷர் ஒரு புரி ஜெகநாத கேத்திரத்துக்கு சென்றார் அங்க இருக்கிற கோவில் வரமுறைகளை எல்லாம் கண்டார் எப்படி தொழுக நடக்கிறதுங்கிறத பார்த்தார் இதை சர்ச்சை மாத்தி அமைச்சா தேவலே என்று ராமானுச்சருக்கு தோண்டிட்டு நான் சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ புரி ஜெகநாத் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற இடம் கடக் புவனேஸ்வர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பக்கத்தில் இருக்கிற புரியக்ஷேத்ரம் ரக யாத்ரா ரச யாத்ராங்கிற ரொம்ப பிரசித்தம் லட்சக்கணக்கான மக்கள் ரத யாத்திரைக்கு கூட்டிடுவார் அந்த கோவில பத்தி தான் இப்ப சொல்லிட்டு புரி ஜெகநாதர் நடுவர் ஜெகநாத பெருமாள் ஒரு பக்கம் பலபத்ரர் மற்றொரு பக்கம் சுபத்ரா தேவி இவர்கள் மூவரும் இருக்கார்கள் வழிபாடு முறைகளை பூசை முறைகளை நினைச்சார் அந்த கோவில் பெருமாள் பண்ணிட்டார் எத்தனை நாளா இருக்கோம் எங்களை விட்டுட்டு கொடுத்துட கூடாது இவர் எங்களை எல்லாம் மாத்த போறலாம் அப்படின்னு பெருமாள் சொல்ல பெருமாள் என்ன தெரியுமா நடவடிக்கை எடுத்தார் கார்த்தால ராமானுஷர் எழுந்திருந்து கோவிலுக்கு வந்து எல்லாரையும் மாத்த போறார் ஆனா ராமானுஜர் கார்த்தால விழிச்செழும் போது அந்த ஊர்லயே அவர் இல்லை அங்கிருந்து ஸ்ரீகூர்மம்னு தள்ளி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல கொண்டு போய் பெருமாள் அவரை விட்டுட்டார் அவர் முடிச்சு பார்த்தார் என்னாச்சு குறியும் காணும் ஜெகநாத பெருமாளையும் காணும் என்ன யோசிச்சு அவர் கொண்டுட்டார் பெருமான் தன் வேலைக்காரர்களை விட்டே கொடுக்க மாட்டான் அதனால தங்க வேலைக்காரர்களை விட்டுக் கொடுக்க கூடாது பக்தனையும் விட்டுக் கொடுக்க கூடாது நம்மகிட்ட வேலை செய்யறவாளையும் விட்டுக் கொடுக்க கூடாது நம்மகிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாள்னா கொஞ்ச நெஞ்சு தப்பு இருந்தா கூட எல்லாரும் இருக்கிற இடத்துல அவளை விட்டு கொடுத்து பேசவே கூடாது நம்ம உடனே பொருள் காணுமா நாலு பேர் நடந்துருப்பான் அடுத்து வீட்டுல அந்த வெளியார நிறுத்தி வச்சு கேட்கவே கூடாது அப்படியே சந்தேகம் இருந்தாலும் அதெல்லாம் எங்க வேலைக்காரா நல்லவா ஒரு தப்பு ஒரு நாளும் பண்ண மாட்டா எங்க வீட்டுல பத்து வருஷமா அவள் வேலை பார்த்துட்டு இருக்கா ஆனா நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் கிளம்பி போன வேணும்னா விசாரித்து கொள்ளலாம் எத பிரியார் முன்னிலையில் நம்ம வேலைக்காரர்களையோ நமக்குன்னு வேலை செய்பவர்கள் தொண்டு புரிபவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் இவ யாரையும் கைவிட்டு கூடாது பெருமாள் விடவே மாட்டார் இதே போலத்தான் இன்னொரு சமயம் ஸ்ரீரங்க நாச்சியார் தன் கூட இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்க என்று ராமானுஷ்வரத்திலே தெரிவித்தார் நாச்சியார் சன்னிதியில வேலை பார்த்து இருக்கிறவாளு இன்னும் நல்ல வாழ வைக்கணும் இன்னும் நன்னா வேலை செய்வா இருக்கணும்ங்கிறதுக்காக நகத்தை பார்த்தா அப்ப கிராட்டி சொல்றா பெருமாளானு தங்கிட்ட வேலை பார்த்தவரை விட்டு கொடுத்தாரும் கொடுப்பார் ஒரு நாளும் நான் விட்டுக் கொடுக்கறதா இல்லை போயிட்டு இங்க இருக்கிற யாரையும் நம்மிடத்தில் இருக்கும் வேலைக்காரர்களை விட்டே கொடுக்க கூடாது அடுத்து சொல்றார் தவாஸ்னம் யார் உனக்குரிய சொல்லி சரணாகதி பண்ணுகிறானோ அவனையும் விட்டு கொடுக்க கூடாது நம் பிரஜைகளாகட்டும் நம் சரணாகத்தர்களாகட்டும் நம் பக்தர்களாகட்டும் வேலைக்காரர்களாகட்டும் எல்லாரையும் கெட்டியா புருஷின்னு காப்பாத்தியே தீரணும் புரிசிறு கதை மட்டும் சொல்றேன் ஒரு இடத்திலேயே வேடன் கொஞ்சம் நெல்லு விதைகளை பரத்தி வச்சுட்டு அது கீழே கண்ணுக்கு தெரியாத வலையை போட்டுட்டு புறாக்கள் வந்து சிக்கிக்கிறதா பாப்போம்னு பரத்தி வச்சிருந்தான் பக்கத்துல ஒரு மரப்பந்துல காக்க உட்காந்து பார்த்துட்டே இருந்தது நிஜமாவே ஒரு அரட்ச புறா தன்னுடைய பிரஜைகளோட பறந்து அங்க மரத்துல உட்காந்து முடிச்சு பார்த்த உடனே நெல்லு நல்லா போய் சாப்பிடலாம்னா எனக்குதான் திடீர்னு ஒரு காட்டுக்கு நடுவில் நெல்லு பரப்பி வச்சிருக்கு இதுல ஒரு ரகசியம் இருக்கு போடாது அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு தொண்டர்கள் கேட்டுப்படியே பயந்துருந்தா ஒண்ணுமே சோறு கிடைக்காது போலாம் எல்லாம் போய் நெல்லை சாப்பிட்டு அரசன் புறமசன் தனி தூக்காந்து சாப்பிடச்சே சாப்பிடச்சே சிக்கணும் அப்புறம் இது பார்த்து நான் சொன்னத்தை நீங்க கேட்கவே இல்லை பரவாயில்ல நீங்க அத்தனை பேரு சிக்க நானும் சிக்கிறது தான் சரி வந்தது தானும் அதில் அகப்பட்டு கொண்டது வேடனுக்கு கொண்டாட்டம் மொத்தத்தையும் உருட்டி பிடிச்சு தூக்கி போடலாம்னு கிட்டத வந்தான் அப்பதான் மத்ததெல்லாம் சொல்லிட்டு சரணம் சரணம் நீ சொன்னத நான் கேட்கல எப்படியாவது எங்களை காப்பாத்தி கொடுங்க அப்ப ராஜாபுரா சொல்லிட்டு இப்பவும் நாம தப்பிக்கலாம் உங்களை தப்பிக்க வைக்கிறேன் இப்படியே மொத்த பேரும் பறந்து போடுவோம் இந்த வலையோட பறந்து போயிட்டா வேடன் பறந்தது ரொம்ப இருக்கு இந்த புறாவுக்கு ஒரு எலி ஃப்ரெண்ட் இருந்தது அந்த எலி வலைக்கு பக்கத்துல போய் இறங்கு எலியாரே இந்த வலையை நீங்க கடித்து விட வேண்டும் அப்ப எலி கட்டத்தை வந்து அரக்க புறாதான ஃப்ரெண்டு அதனால அதனுடைய வலையை கடிக்கிறதுக்காக வந்தது உடனே ராஜா சொல்லிட்டு என்னை முதல்ல நான் விடுவிச்சுக்க கூடாது என்னை நம்பி இவர்கள் அனைவரையும் முதல்ல கடிச்சு விடுவிச்சு அதுக்கு அப்புறம் தான் என்ன விடுவித்துக் கொள்ள வேண்டும் எரி மறுபடியும் பேசிட்டு இல்ல இல்ல முதல்ல சொந்த உயிரை காப்பாத்திக்கணும் அப்புறம்தான் மற்ற உயிரை காப்பாற்றணும் எப்பவுமே நீங்க பிளைட்ல போயிட்டு இருக்கிறேன் எதானும்னா மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கணும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கணும்னா முதல்ல நீங்க போட்டுங்கோ அப்புறம் குழந்தைகளுக்கு முதல்ல உங்களை காப்பாத்தீங்கோ அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவளை காப்பாத்துக்குங்கிற உயிரை காப்பாற்றி முதலில் நம்ம காப்பாற்றி கொண்டு செய்யணும் ஆனா புறா ஒத்துக்க மாட்டேன்னு என் வேலைக்காரர்கள் என் பிரஜைகளை காப்பாத்து விட்டு தான் என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேன் எலிக்கு ரொம்ப ஆச்சரியம் மற்ற புறாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அப்ப எல்லா புறானுடைய வலையும் கடிச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த இந்த புறாவும் தப்பித்துக் கொண்டல் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கூட இருக்கிறவாலை விட்டே கொடுத்துட கூடாது எக்காரணம் கொண்டு அவர்களை காப்பாற்றி தீர வேண்டும் எந்த துர்தச வந்தாலும் ரட்சிக்க வேணும் பக்தஞ்ச பதமானஞ்ச சபாஸ் நீதினம் என்ன சொல்றார் கைவிடாமது இருப்போம்